அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்தே சிம் மனுவில் தலைப்பு தன்னை உணர்தல் ஒருவரை சந்தேகப்படுவதற்கு முன்னால் நாம் தெளிவு பெற வேண்டும் ஒருவரை குற்றம் சொல்வதற்கு முன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கைகளில் அழுக்கை வைத்துக் கண்ணாடியை சுத்தப்படுத்த முடியாது அப்போது கையில் இருக்கின்ற அழுக்கும் கண்ணாடியில் சேர்ந்து கொள்ளும் ஒருவரை குற்றம் சாட்டுவது எளிது ஆனால் அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் நம் முயற்சியின்மையை நம் தவறுகளை நம் அலட்சியத்தை நாம அமர்ந்து அசைபடவிட்டால் நமக்குள் எந்த ஒரு மகசூலும் நிகழாது நாம் நம்முடைய குறைகளை தெரிந்து கொள்ள ஆர்வம் செலுத்தினாலே அவற்றை களைவதற்கான வழியும் தானாகவே பிறந்துவிடும் சிந்திப்போம் நம்மை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி